प्रपन्न ிாவேற்றைக்காண முத கிருஷ்ணாஹே நமையோரியிப்பி ச இமாக்கா நி भगवान श्री கிருஷ்ணர் இதுக்கு முதல்ல பதினாறு பதினஞ்சு பதினாலு இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் கர்மா செய்கிறதுக்கு எத்தனை சாதனங்கள் அதாவது பதிமூணாம் ஸ்லோகத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணார் பஞ்சைதானி மகாபாகோ காரணாணி நிபோதமே ஒரு கர்மா நடக்கணும்னா அஞ்சு விஷயங்கள் சேர்ந்திருந்தால் தான் கர்மா நடக்கும் அப்படிங்கிறத விளக்கி சொன்னார் ஆனால் ஆத்மாதான் எல்லாத்தையும் பண்ணுகிறது அப்படின்னு நினைக்கிறவன் பக்குவம் இல்லாதவன் உண்மையை உணராதவன் அவனுடைய புத்தி கெட்டிருக்கிறதுன்னு சொன்னார் துர்மத்திஹி சகா துர்மத்திஹி ந ஆத்மா அகர்த்தாங்கிறத மனம் பக்குவம் இல்லாததினால தெரிஞ்சுக்கவே இல்லை அப்படின்னார் அதுக்கு நேராக சொல்கிறார் நேராக எதிர்மறையாக சொல்கிறார் எஸ் ஏ எஸ் அர்த்தம் சாஸ்திர ஆச்சாரிய உபதேச நியாய சம்ஸ்கிருத ஆத்மனஹா என்று விளக்க உரையாசிரியர் எழுதுகிறார் சாஸ்திரம் குருவினுடைய உபதேசம் அதை லாஜிக்கலாக புரிஞ்சுக்கிறது தர்க்கபூர்வமாக புரிஞ்சுக்கிற அந்த பக்குவப்பட்ட மனசு அப்படிங்கிறார் சாஸ்திர ஆச்சாரிய உபதேச நியாய சம்ஸ்கிருத ஆத்மனஹா எவனுக்கு நல்ல சாஸ்திரத்தை முறையாக படிக்கிறான் குருமுகமாக படிக்கிறான் அதுக்கு நிறைய யுக்திகளெல்லாம் சொல்லி புரிஞ்சுக்கிறான் மனசை நன்றாக பக்குவப்படுத்தியிருக்கான் அவனுக்கு எப்படிப்பட்ட எண்ணம் இருக்குன்னா அகங்கிருத்தா பாவகா ந வித்தியதே எஸ்எ நாகங்கிருத்தோ பாவகாங்கிறது நம்ம வித்தியத்தை சப்ளை பண்ணிக்கலாம் அகங்காரம் இல்லை அதாவது அகங்கர்த்தாங்கிற எண்ணம் இல்லவே இல்லை அகங்கிருத்தா பாவகா எஸ்எ ந வித்தியே வித்தியத்தை சப்ளைன்னு சொல்லிவிட்டேன் ஆத்மா அகர்த்தா அபோக்தா அப்படிங்கிறது ஆரம்பத்திலருந்தே படிச்சுட்டு வரோம் ரெண்டாவது அத்தியாயத்திலேருந்து படித்து கொண்டே இருக்கும் அது எல்லாத்தையும் செம்ம பண்ணுறார் பகவான் உபசம்ஹாரம்னு சொல்லுவோம் சம்ஸ்கிருதத்தில் நிறைவு செய்கிறார் பகவான் ஆ எவனுக்கு அகங்காரம் அகங்காரம்னா இண்டிவிஜுவாலிட்டின்னு ஒரு அர்த்தம் இருக்குது ஆனால் இந்த இடத்துல நான் கர்மாவை பண்ணுறேன் அப்படிங்கிற எண்ணம் இல்லையோ ஆத்மாவுக்கு கர்த்திருவம் கிடையாது கர்மா கிடையாது அப்படிங்கிற எண்ணம் யாருக்கு இருக்கிறதோ எஸ்ய புத்தி ந லிபியத்தே யாருடைய புத்தியானது கர்மஃபலனில் ஒட்டிக்கிறது இல்லையோ கர்மத்துலேயும் கர்மஃபலன்லையும் சொல்லலாம் ஆஹ் கர்ம பலனில் ஒட்டிக்கிறது இல்லை ஏன்னா புத்தின்னா இந்த இடத்துல புத்தி சக்தி அந்த புத்தி சக்தி என்ன பண்ணிருக்கு சாஸ்திரத்தை படித்து தெரிஞ்சின்னு ஆத்மாவுக்கு கர்த்திருவம் கிடையாது அனாத்மாவுக்குத்தான் கர்த்திருவம் போக்திருவம் எல்லாம் ஆக உடம்புக்கு மனசுக்கு அதுல இருக்கிற அந்த நிழல் உணர்வுக்குத்தான் இந்த சம்சாரமே தவிர ஆத்மாவுக்கு கிடையாது அப்படிங்கிற ஞானம் எவனுக்கு இருக்கோ அப்படின்னு அர்த்தம் எஸ் எத்திஹி ந லிபியத்தே புத்தியானது ஞானத்தின் பலத்தினால் செய்யக்கூடிய செயலிலோ செயலின் பலனிலோ ஒட்டி கொள்வதில்லையோ அவனுக்கு என்னாகிறது அடுத்த வரியில சொல்றார் சஹா இமான் லோகான் ஹத்வாபி அவன் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எதை கொன்றாலும் எதை அழிச்சாலும் அப்படின்னு அர்த்தம் ஜாகிரதையாக புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல இமான் லோகான் அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய யுத்தத்தில் இருக்கக்கூடிய வீரர்கள் இவர்களெல்லாம் இமான்லோகான் ஹத்வாபி அவர்களெல்லாம் கொன்றாலும் கூட ந அவன் கொன்றவனாக கருதப்பட அதாவது அவன் செயல் புரிந்தாலும் அவன் செயல் புரிந்தவனாக கருதப்பட மாட்டான் இதெல்லாம் நிறைய தடவை நம்ம பார்த்தாச்சு கீதையில் ஆரம்பத்தில் நிறைய அஞ்சாவது அத்தியாயம் வரைக்கும் ரொம்ப விசேஷமாக இதெல்லாம் பார்த்துருக்கோம் நாம் ரெண்டாவது அத்தியாயத்திலே பகவான் சொன்னார் எஜேனம் வேத்தி ஹந்தாரம் எச்சைனம் மநியத்தே ஹதம் உபவு தௌன விஜாநீதா நாயம் ஹந்தி ந ஹன்யத்தே அயம் ந ஹந்தி இவன் யாரையும் கொலை செய்வதும் இவனை யாரும் கொல்வதும் இல்லை அப்படிங்கிற கருத்தை சொன்னதை நம்ம நினைவுபடுத்தி பார்த்துக்கலாம் ஆஹ இமான் லோக்கான் ஹத்வாப்பி ந பாரமார்த்திக திருஷ்டியில் அவன் கொன்றவனாக கருதப்பட மாட்டான் ந நிபத்தியதே அந்த கொலை செய்யறதுங்கிறத பாப கர்மான்னு சொல்கிறோம் வியாபாரிக திருஷ்டியில் ஆனால் ஒரு தர்ம யுத்தம் பண்ணி அதை செய்கிறது புண்ணியம்னு சொல்லியிருக்கு ஆகையினால த தர்மா இஸ் ஆல்வேஸ் ரிலேட்டிவ் அது அந்த இடம் பொருள் ஏவலை பொறுத்து தான் அந்த தர்மத்தை நிர்ணயம் பண்ண முடியும் ஆகினால அதனுடைய பலன் இங்கே சொல்றார் ந அவனுக்கு பாபம் வரவே வராது பகவான் முதலே சொன்னார் சுகதுக்கே சமயக்கிருத்தா லாபாலாபோ ஜயா ஜய் தத்தோ யுத்தாய யுத்தஸ்வ நைவம் பாபம் அபாப்சின்னு சொன்னார் முப்பத்தெட்டாவது ஸ்லோகத்தில் ரெண்டாவது அத்தியாயத்தில் ஆக ந நிபத்தியத்தே அவனை கர்ம பலன் என்று சொல்லி இந்த ஸ்லோகம் அவன் சுமதிஹி என்று விளக்க உரையாசிரியர் எழுதுகிறார் இதுக்கு முதல் ஸ்லோகத்துல ஆத்மாவ கர்த்தாவா நினைக்கிறவன் துர்மதி ஆத்மாவ அகர்த்தாவா இருக்கிறவன் சுமதி முக்தன் என்ற கருத்தை சொல்லி இருக்கிறார் எஸ்ய நாஹங்கிருத்தோ பாவா புத்திர் எஸ் நிபியத்தை நஹந்தி ந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 ஒன்று இரண்டு இரண்டு என்ற எண்ணிற்கு உங்களுடைய பெயர் மற்றும் ஊர் விவரங்களை வாட்ஸ்அப் செய்யவும் அறிவோம்